ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது அணு கதியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கத்தில் ஒரு கடை வேதி உண்டு வெள்ளிக்கிழமை தோறும் அங்கு சொர்க்கவாசிகள் வருவார்கள் வடக்கு பகுதியில் இருந்து காற்று வீசும் அப்போது அவர்களின் முகங்கள் அவர்களின் தரும் இதனால் அவர்கள் அழகும் பொலிவும் அதிகம் ஏற்பட்டவர்களாக தங்களின் குடும்பத்தாரிடம் வருவார்கள் அழகும் பொழிவும் என அவர்களின் வீட்டினரும் ஆகிவிடுவார்கள் அல்லாஹவின் மீது சத்தியமாக அழகும் பொழிவும் என நீங்கள் அதிகமாகிவிட்டீர்களே என்று அவர்களிடம் அவர்களின் குடும்பத்தார் கேட்பார்கள் உடனே அவர்களும் தங்களின் குடும்பத்தாரிடம் நீங்களும் தான் அல்லாஹுவின் மீது சத்தியமாக எங்களை அழகிலும் பொலிவிலும் அதிகமாகிவிட்டீர்களே என்று கூறுவார்கள் என நபி சல்லாஹா அணிஹின் அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு